அம்புடன் பள்ளி்களிலோ கடை வேதிகளிலோ நடப்பவர்கள் அம்பின் முனைப்பகுதியை பிடித்துக் கொள்ள வேண்டும் தம் கையால் எந்த விசுவாசியையும் காயப்படுத்தலாகாது இதை அபு முசல் அரீர் அலி அல்லாஹும் அவர்கள் அறிவிக்கின்றார்கள்